அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலேருந்து இசை மானுவேல் இன்னும் தலைப்பு பற்றுதல் பாறையில் கடலலை ஓங்கி அடித்தது பாறையை பற்றி நண்டை பார்த்து துள்ளி வந்த மீன் கேட்டது இது எப்படி சாத்தியம் நண்டு சொன்னது என்னால் முடியாதது ஆனால் நான் பற்றி பாறை வலிமையானது ஆம் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய பற்றுதல் நம்பிக்கையின் மீது ஊர்தியாக காணப்படுகிற போது நிச்சயமாகவே ஒரு வலிமையான செயல்பாடை நாம் விளங்க விளக்கிவிட முடியும் மின்மணி பூச்சிகள் இரவின் வெளிச்சத்திற்காக காத்திருப்பதில்லை தம் சொந்த வெளிச்சத்திலேயே அவை சுகம் காண்கின்றன முதலில் நாம் நமது திறமையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏதேனும் திறன்களில் நமக்கு பற்றாக்குறை இருந்தால் அவற்றை வளர்த்து இன்னும் அதிகப்படியாக நாம் உழைக்க வேண்டும் நம்பிக்கை என்பது தன்னுடைய ஆற்றல் மீது நாம் வைக்கின்ற ஊக்கத்தின் கண் அவை ஊற்றெடுப்பது தன்னால் இயலும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி செயல்படுகிற உற்சாகத்தை அந்த நம்பிக்கை நமக்கு தருகிறது ஒவ்வொரு விதையும் அது மிகப்பெரிய மரமாகும் என்கிற கனவுகளை தனக்குள்ளே தேக்கி வைத்திருக்கின்றது சிந்திப்போம் நமது நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நாம் நம் வாழ்வில் பற்றுதலோடு கூட நாம் வெளிப்படுத்துவோம் நன்றி